நாட்டினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக தேங்காய் கால்மொடி சீரகம் ஒண்ணு தோரம்பருப்பு அல்லது பாசிப்பருப்பு அரை கப் உப்பு ருசிக்கு ஏற்ப எண்ணெய் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் கருவேப்பிலை தேவையான அளவு செய்முறை நம்ம முதல்ல இந்த தோரம் பருப்பு இல்லை பாசி பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருவோம் கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டு அது வேக வச்சுக்கலாம் பருப்பை சவுச்சவ பொடியை கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு உப்பு கொஞ்சமாக போட்டு அது வேக வச்சுருவோம் சவுச்சவ வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு இந்த பேஸ்ட் தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் தேங்காய் கால் முடி பச்சை மிளகா ஜீரகம் மூணுத்தையும் போட்டு மிக்சியில போட்டு தண்ணி விட்டு அது நல்லா பேஸ்டா அரைச்சிருவோம் இந்த அரைச்சி எடுத்து வச்சிருவோம் இந்த சவுச்சவ் வெந்ததும் இந்த வேக வச்சிருக்கோம் எப்படி போட்டு வேக வச்சிருக்கோல்ல அந்த பருப்பு எடுத்து தோரம் பருப்பு பாசி பருப்பு நம்ம கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கலாம் அதை எடுத்து இந்த சவுச்சவில கலந்துருவோம் நல்லா இந்த சவுச்சவும் இந்த பருப்பும் சேர்ந்து நல்லா வேகட்டும் நல்லா வேகட்டும் அப்புறம் ருசிக்கு ஏத்த மாதிரி உப்பு கலந்துடலாம் உப்பு கலந்துட்டு இந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் பேஸ்ட் அதை எடுத்து அதுல கலந்து இன்னொரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுவோம் அது கொதிக்கட்டும் ஸ்டவ் பாத்த வச்சுட்டு வானல் வச்சிடலாம் வானல் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊத்திடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டு கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டு நல்லா வறுத்துடுவோம் வறுத்துட்டு கருவே கிள்ளி போட்டுட்டு அது பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அந்த தாளிச்சதை எடுத்து அந்த சவு சவு கூட்டுல கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோனா சூப்பர் பான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி சவு சவு கூட்டு தயார் இது எல்லோருக்கும் பிடிக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவங்களை மீண்டும் சந்திப்போம்